வுந்தரராஜன் அவர்களின் இளமை ஊஞ்சலாடும் குரலில் ஊட்டி வரை உறவு ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார் புதுமுக மாதில் அனுபவம் ஏது வயதோ பதினெட்டு புதுமுக மாதில் அனுபவம் ஏது வயதோ பதினெட்டு புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார் அனுராபம்ங்கிவிட்டால் ஏன் ஏன் தெரியவில்லை நித்திரையில் யாரை கண்டால் அது நான் தான் எவரும் புது நாடகத்தில் ஒரு நாயகி சில மட்டும் நடிக்க வந்தான் இடம் நல்ல இடம் வந்தால் தெரிந்துவிடும் அந்த சுகம் என்னவென்று வாழ்ந்தால் புரிந்துவிடும் புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார் புதுமுக மாது அனுபவம் ஏது வயதோ பதினெட்டு புதுமுக மாது அனுபவம் ஏது வயதோ பதினெட்டு ஒரு நாயை சில நாள் மட்டும் நடிக்க வந்தான் மெல்லி செம்மன்னரில் இன்னி செய்யல் நினைத்ததை முடிப்பவன் தங்கை வாயலம் நடக்கின்றது எழில் பொங்கிடும் வந்து தங்கையில் நி குமம் பிரிக்கின்றது மங்கள குங்குமம் பிரிக்கின்றது து மல கு I'm ready. என் உள்ளம் தாயாக பூமழை தூளி வசந்தங்கள் பாச கூலம் நடக்கின்றது எழு பொங்கிடும் அன்று தங்கையின் இயற்கையில் குங்குமம் சிரிக்கின்றது தங்கல குங்குமம் சிரிக்கின்றது அகல விரித்துக்கொண்டே திரையரங்கில் பார்த்து ரசித்த பாடல் காட்சி ஞாபகத்திற்கு வருகின்றது நினைத்ததை முடிப்பவன் திரைப்பட பாடலை தொடர்ந்து மெல்லிசை மன்னரின் பொங்கும் பூம்பினாக உள்ளம் துள்ள வைக்கும் துடிப்பான இசையில் உரிமை குரல் பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அதை ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்ட மாட்டிக்கணும் பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அதை ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் மாங்கா திருடி திங்கிட பொண்ணே மாசோல் எத்தனை மசக்கீரலையொண்ணா பிறந்த அம்பளை கிட்ட கண்த்தே நீட்டிக்கணும் அத ஒண்ணு ரெண்டு நூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் கொஞ்சம் தொட்டு பார்க்கட்டுமா படுசுட்டு இளம் குட்டி தண்ணி தொட்டியில் அழுத்தட்டுமா காய பரவ கொஞ்ச தொட்டு பார்க்கட்டுமா படுசுட்டி இளன்புட்டி தண்ணி தொட்டியில் அழுத்தட்டுமா பறிச்சாலும் துணி போட்டு மறைச்சாலும் பெண்ணு அழி தெரியாதோ இளமாங்க முன்னே அடி ராஜாஜி நடங்குமாயே மாத்தி உன்புத்தி பெண் புத்தி பின்புத்தி அப்பொண்ணா பிறந்தா ஆம்பளை கிட்ட கழுத்தை நீச்சிக்கணும் அவன் முன்னு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாற்றிக்கணும் அடக்குறவே கிளங்குமரி என்ன கவனி பார்வையில் அடக்குறவே காத்தாட்டம் பரந்தோடும் என்ன பார்த்தாலும் தெரியாது படுவேளை சிறுமான் புட்டு நினைக்கிறேன் குடிக்கிற மீராட்டம் கண்காட்டும் கண்ணாட்டி பொன்னா பிறந்தா அம்பளை கிட்ட கழுத்தை நீட்டிக்கணும் அவன் ஒண்ணு ரெண்டு மூணு முடிச்சு போட்டா மாட்டிக்கணும் என்ன பாடா படுத்துதை பாவாடை மேலாடை எல்லாமே தண்ணி பூ பூவா தொட்டத்தான் இந்நாளே தண்ணி என் கண் பட்டு பயங்குதை ஊந்திட்டு சொன்னாந்த மாயாஜால சொல்ல குரலிலே மாயா ஜாலங்கள் நிகழ்த்துகின்ற ஆற்றலை இயல்பாகவே பெற்றிருப்பவர் டி எம் சௌந்தரராஜன் அவர்கள் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரங்களுக்கும் ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் அவர் குரலிலே காட்டுகின்ற அந்த வண்ணங்கள் அந்த துணிகள் இவற்றையெல்லாம் விளக்கி பாராட்ட விளக்கி சொல்ல என்னிடம் மொழி இல்லை மக்கள் திலகத்திற்காக பாடிய அந்த இரண்டு பாடல்களையும் தொடர்ந்து அடுத்து மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்காக அவர் பாடுகின்றார் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்கு அவர் பாடுகின்ற போது இன்னும் ஒரு விதமான வண்ணம் இந்த பொன்வண்டு திரைப்படத்திலே ஒரு பாடல் பாடுவார் இசை ஒரு உற்சாகமாக இருக்கும் சரணத்தில் ஒவ்வொரு சரணத்திலும் ஒரு வளைவுகள் இருக்கும் மெட்டின் வளைவுகள் தவிர டிஎன்எஸ் அவர்கள் அவருடைய கற்பனையை சேர்த்து இன்னும் சில வளைவுகளை கொடுப்பார் கொடுக்கின்ற போது அது ஒரு தனியான ஒரு ஒரு கிக்கை ஒரு போதையை கொடுக்கும் கேட்பவர்களுக்கு மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்காக இன்னும் ஒரு பாடல் வாயாடி திரைப்படம் என்று நினைக்கின்றேன் அந்த படத்திலே பொன்னா இல்லை பாடல் அருமையான பாடல் அந்த பாடலை பாடிவிட்டு அடி வாயாடி என்று சொல்லுவார் டி எம் எஸ் அவர்கள் அப்படியா அது ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லுவதை போல இருக்கும் அடுத்து வி குமாரின் வசீகரை செய்ய நூற்றுக்கு நூறு திரைப்பட பாடல் மக்கள் கலைஞர் தென்னகத்து ஜேம்ஸ் பாண்ட் ஜெய்சங்கருக்காக ம் சவுந்தரராஜன் அவர்களின் இளமை உஞ்சலாடும் குரலில் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன் இளமை கொஞ்சுங்கள் தலைமை தாங்கும் முனை என்றும் நாடினே நித்தம் நித்தம் ஒரு புதிய சுகம் நான் தேடினேன் இளமை கொஞ்சுங்கள் தலைமை தாங்கும் முனை என்றும் நாடினே நெய் அணைத்து உயிர் இனிக்க அதை மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் ஒரு மொழியில் தேராறு நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன் இளமை கொஞ்சம் எழுத்தலைமை தாங்கும் முனை என்றும் நாடினேன் பாவைய பார்வையில் பட்டும் உண்மேல் விழுந்தன கண்கள் ஈராயிரம் ஆண்டுகள் சமம் இருந்தாலும் உன் போல் இல்லை பெண்கள் உன் போல் இல்லை பெண்கள் வேலைக்கு வேலை புது ரோஜா வேண்டுகின்ற ஒரு மகராஜா வேலைக்கு வேலை புது ரோஜா வேண்டுகின்ற ஒரு மகராஜா மலருக்கு மலர் ஒரு சுவை கண்ட மலராய்வுனை கண்ட நித்தம் நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடிலேன் கிழமை கொஞ்சம் இழி தலமை தாங்கும் உனை என்றும் நாடினேன் மஞ்சம் போலிவள் நெஞ்சம் தே ஓடையில் நீந்திடும் பெண்மை மையலில் துள்ளும் கொஞ்சம் மையலில் துள்ளும் கொஞ்சம் மூச்சுக்கு மூச்சு ஒரு நூறு முத்தங்களாடும் முகம் பார் மூச்சுக்கு மூச்சு ஒரு நூறு முத்தங்களாடும் முகம் பாறு இதழுக்கு இதழ் ஒரு கதை கூறி நித்தம் ஒரு புத்தம் புதிய சுகம் நான் தேடினேன் இளமை கொஞ்சம் தலைமை தாங்கும் நாடே எத்தனை விதமான பாவங்கள் எத்தனை விதமான வண்ணங்கள் வசீகரங்கள் ஒவ்வொரு நடிகர்களுக்கும் அதுவும் அந்த நடிகர் ஏற்கின்ற கதாபாத்திரத்துக்கும் இசைவாக இரண்டையுமே பேலன்ஸ் பண்ணி இரண்டுக்கும் ஒரு சமரசமாக கதாபாத்திரத்தினுடைய உணர்வு கதாபாத்திரத்தினுடைய தன்மை கதையினுடைய போக்கு பாதிக்கப்படாத விதத்தில் அதே நேரத்தில் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கின்ற நடிகரனுடைய நடிகரின் தோற்றம் அந்த நடிகரின் நடை உடை பாவனை அந்த நடிகரின் குரலின் தன்மை இவற்றுக்கும் இசைவாக இவற்றையெல்லாம் கவனித்து உள் வாங்கி அவர்கள் அருமை டி எம் எஸ் அவர்கள் தமிழ் இசைக்கு கிடைத்த ஒரு வரம் அடுத்த பாடலும் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருக்காக அவர் பாடியது படம் அக்கா தங்கை பாடுவது கோவில்மணியூ தேடுவது பூமாலை இன்னும் பின்னல் என்ன மூடும் தீரையோ இதில் சந்தேகமா தேகமா இதில் சந்தேகமா தேகமா செய்தால் பெண்ணுக்குன்ன சந்தோஷமா திருவூடல் என்றால் நானும் தானே தன்யாசமா ஆடுவது மின்னும் கூட பக்கம் வந்தால் அங்கே அந்த காலத்திலே திரைப்பட ரசிகர்கள் ரசிகர்களிலே பெரும்பாலானோர் எம்ஜிஆர் ரசிகர்கள் என்றும் சிவாஜி ரசிகர்கள் என்றும் ஒரு தனித்தனி வகையில் இருப்பார்கள் ஆனால் இவர்களுக்கு இடையிலே ஒரு ஒற்றுமை என்னவென்றால் டி எம் சௌந்தரராஜன் டி சௌந்தரராஜன் அவர்கள் பாடிய பாடல் சிவாஜி பட பாடல் என்றாலும் கூட அதை எம்ஜிஆர் ரசிகர்கள் ரசிப்பார்கள் என்றாலும் அதை சிவாஜி ரசிகர்கள் ரசிப்பார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி ரசிகர்கள் என்று ரசிகர்கள் ரசிகத்தன்மையின் அடிப்படையிலே பிரிந்திருந்தாலும் கூட இந்த இரண்டு தரப்பு ரசிகர்களும் விரும்புகின்ற உரிய நடிகர் யார் என்று கேட்டால் அது மக்கள் கலைஞர் ஜெய்சங்கர் ஆர் கோவர்தனம் அவர்களின் அமுதை இசையில் பட்டணத்தில் பூதம் திரைப்பட பாடல் பட்டணத்தில் பூதம் திரைப்படத்திற்காக டி அவர்களும் பி சுசீலா அவர்களும் இணைந்து பாடியது கண்ணீ கண்டதெல்லாம் காட்சியா உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா கண்ணீ கண்டதெல்லாம் காட்சியா கண்ணி உண்மை சொல்லும் சாட்சியா இளம் பெண் தேகமே வெறும் சந்தேகமா கோபம் வாழவில்லின் வருந்த ஜாலமா கண்ணில் கண்டில் நான் காட்சியா உன் கண்ணீ உண்மை சொல்லும் சாட்சியா கைகளிலே முத்தும் இருக்கும் ஒரு முழுக்கும் தேடி வந்த கண்களுக்கு தேவை இருக்கும் இருக்கும் உடை செய்ய பெண்களுக்கு நேரம் இருக்கும் இருக்கும் உம்மை கண்ட பின்னால் திறக்கும் அதிலும்ஞ்சக்கும் கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா உன் கண்ணே உண்மை சொல்லும் சாட்சியா பேச வந்தால் எத்தனை கோபம் அங்கே பழகிய பின் பிரிவர் என்றால் எத்தனை பாவம் தெய்வம் வந்து சாட்சி சொன்னால் கோபம் தீருமா தெய்வம் கூறுமா கைகளிலே உயிர் இழந்தால் பாசம் தோன்றுமா கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா உன் கண்ணீ உண்மை சொல்லும் சாட்சியா இளம் பெண் தேகமே வெறும் சந்தேகமா கோபம் வானவில்லின் வர்ண ஜாலமா கண்ணில் கண்டதெல்லாம் காட்சியா உன் கண்ணி உண்மை சொல்லும் சாட்சியா ஒவ்வொரு காலகட்டத்திலும் ரசிகர்கள் அவர்களுடைய ரசனை பண்புக்கு ஏற்ற விதத்தில் அல்லது அவர்களுடைய ரசனைக்கு ஏற்ற விதத்தில் ஒவ்வொரு நடிகர்கள் பக்கம் இருப்பார்கள் இந்த நடிகரின் ரசிகர் என்று சொல்லுவதை பெருமையாக கருதுவார்கள் பெருமையாக நினைப்பார்கள் அது தியாகராஜ பாகவதர் காலத்தில் இருந்தே இருந்து வருகின்ற ஒரு மரபு பாகவதர் ரசிகர்கள் பி யு ரசிகர்கள் இப்படியாக அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி ரசிகர்கள் இப்படி இரண்டு அணிகள் இருக்கும் இந்த அணிகளிலே கூட சிலர் வந்து தீவிரமாக இருப்பார்கள் சிவாஜி சார் நடித்த படங்கள் அதை வந்து மிக உயரமான நிலையில வைத்தும் எம்ஜிஆர் சார் நடித்த படங்களை கொஞ்சம் குறைவான நிலையில் வைத்தும் பேசுவார்கள் அவர்கள் இன்னொரு சாரார் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த பட படங்களை உயர்வாகவும் சிவாஜி சார் நடித்த படங்களை கொஞ்சம் தாழ்வாகவும் வைத்து பேசுவார்கள் அது அவர்களுடைய பொறுத்தது ஆனால் சிலர் வந்து சிவாஜி ரசிகர்களாக இருப்பார்கள் அதே சமயத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களையும் பார்ப்பார்கள் அதையும் நன்றாக ரசிப்பார்கள் இதே போல ரசிகர்கள் அவர்களில் சிலர் இருக்கின்றார்கள் எம்ஜிஆர் ரசிகன் நான் என்று சொல்லிக்கொண்டே சிவாஜி நடித்த படங்களையும் விரும்பி ரசித்து பார்ப்பார்கள் அதிலே நடிகர்கள் உன்னதமான நடிப்பை எல்லாம் பாராட்டுவார்கள் அப்படியும் ரசிகர்கள் இருந்தார்கள் இப்படியாக இந்த எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி ரசிகர்களிலேயே பல பல வகைகள் உண்டு சிலர் நடித்த திரைப்படங்களை மட்டும்தான் பார்ப்பார்கள் சிலர் சிவாஜி சார் நடித்த திரைப்படங்களை மட்டும்தான் பார்ப்பார்கள் இப்படி இருக்கின்றார்கள் சில ரசிகர்கள் அந்த காலத்திலே சிவாஜி படம் எல்லாவற்றையும் பார்ப்பார்கள் என்றால் அந்த படத்தை பார்த்துவிட்டு அதில் ஏதாவது குற்றம் குறைகளை கண்டுபிடித்து சொல்ல வேண்டும் என்பதற்காகவே அந்த படங்களை மீறி கொண்டு பார்ப்பார்கள் இதை போலவே சில சிவாஜி ரசிகர்கள் எம்ஜிஆர் படங்களை மீண்டிக்கொண்டு பார்ப்பார்கள் கண்டுபிடித்து சொல்லுவதற்காக அதெல்லாம் ஒரு ஒரு வயதிலே வருகின்ற ஒரு ஆர்வம் பாகவத காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அது இருக்கின்றது இப்ப சமீபத்திலே ஒரு நண்பர் ஆஸ்திரேலியாவில் இருக்கின்ற நண்பர் அவர் வந்து சின்ன வயசிலே அவர் வந்து தீவிரமான சிவாஜி ரசிகர் அவர் சொன்னார் ஒரு காலத்திலே நான் சிவாஜி ரசிகனாக இருந்தபோது இன்றைக்கும் நான் சிவாஜி ரசிகன்தான் ஆனால் வெளிநாட்டு வாழ்க்கை வாழ்கின்ற போது எம் அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் பார்க்கின்றேன் அப்படி பார்க்கின்ற போது ஒரு அவருடைய பாடல் காட்சிகளை பார்க்கின்ற போது இதையெல்லாம் அந்த காலத்திலே ஆழமாக ரசிக்காமல் விட்டுவிட்டேனே என்ற ஒரு உணர்வு வருவதோடு மட்டுமல்லாமல் அந்த திறமையிலே இருக்கும் அந்த வெளிநாட்டு வாழ்க்கையிலே தனிமை என்ற ஒரு அது ஒரு விதமான சோகம் தனிமை என்ற சோகம் அந்த சோகத்திலே அப்படியே தட்டி கொடுத்து உற்சாகத்தை கொடுப்பதை போல எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல் காட்சிகளிலே அவர் காட்டுகின்ற அந்த விதம் விதமான பாவங்கள் எல்லாம் ஒரு புதிய உற்சாகத்தை தென்பை தருகின்றனர் என்று அவர் ஆனால் அவர் இன்றைக்கும் சிவாஜி ரசிகர்தான் அதே ஒரு எம்ஜிஆர் ரசிகர் சொன்னார் சின்ன வயசிலே நடிகர் திலகத்தினுடைய படங்களை எம்ஜியா ரசிகனாக நான் இருப்பதனால் வாழ்க்கையில அடிபட்டு ஒரு முடிந்த பருவத்திலே இருக்கின்ற போது நடிகர் திலகம் அவர்கள் நடித்த படங்களை பார்க்கின்ற போது அவருடைய தத்துவார்த்தமான காட்சிகளை பார்க்கின்ற போது அவருடைய ஈரமான நடிப்பை பார்க்கின்ற போது அப்படியே உருகி போய்விடுகின்றேன் இதையெல்லாம் என்னுடைய சின்ன வயசிலே ாலோ அல்லது ஒரு வட்டத்தை தீறிக்கொண்டு நான் இவருடைய ரசிகன்தான் அந்த வட்டத்துக்கு உள்ளே நின்றதால் அந்த நடிகர் திலகத்தினுடைய உன்னதங்களை என்னுடைய இளமை காலத்திலே நான் ரசிக்காமல் விட்டுவிட்டேனே என்று இயக்கத்தோடு இன்னும் ஒரு விஷயம் இந்த ரசிகர்களிலே கூட பலவகை என்று சொன்னேன் எம்ஜிஆர் ரசிகர்கள் தீவிரமான எம்ஜிஆர் ரசிகர்கள் விரும்பி பார்த்த நடிகர் திலகத்தினுடைய சில படங்கள் இருக்கின்றன பல தடவை பார்த்த படங்கள் அந்த படங்களில் முக்கியமான ஒரு படம் தெய்வ மகன் என்று எம்ஜிஆர் ரசிகர்களை கேட்டாரன் சொல்லுவார்கள் அந்த காலத்திலே எம்ஜிஆர் ரசிகர்கள் மிகவும் விரும்பி பார்த்த பல தடவை பார்த்த ஒரு படம் தெய்வ மகன் அடுத்த படம் கெளரவம் வெகுவச்சி எரிகின்றது எதிர்காலம் தெரிகின்றது படங்களின் பெயர்களை சொல்ல நினைப்பது அல்லது உச்சரிப்பது என் செவிகளில் இதயத்தில் ஒழிக்கின்றது எம்ஜிஆர் ரசிகர்கள் அந்த காலத்தில் விரும்பி பார்த்த பல தடவை பார்த்த சிவாஜி படங்களைப் பற்றி அதில் முக்கியமாக தெய்வ மகன் கௌரவம் ஆகிய இரண்டு படங்களையும் சொன்னேன் இந்த படங்கள் மட்டுமல்ல வசந்த மாளிகை தங்கப்பதக்கம் படங்களும் அதில் அடக்கம் சிவாஜி ரசிகர்கள் அந்த காலத்திலே அடிக்கடி பார்த்த அல்லது ஆர்வத்தோடு பார்த்த எம்ஜிஆர் படங்கள் எவை என்றுதான் கேட்கின்றீர்கள் அந்த படங்களில் முக்கியமான படங்கள் ஒளிவிளக்கு காவல்காரன் உலகம் சுற்றும் வாலிபன் இதயக்கனி குடியிருந்த கோயில் தோ இளமய தேடுவதோ தனிமையில் துள்ளுவதோ இளமை, தேடுவதோ தனிமை வரிசையில் மாட்டுக்கார வேலன் திரைப்படத்தை மட்டும் ஏன் விட்டுவிட்டீர்கள் என்று சிலர் கேட்பது என் செவிகளில் விளிக்கின்றது मेल स சொல்லி பாதியே முழுங்குறா அரகுற வார்த்தை சொல்லி பாதியே முழுங்குறா பின்னலே விட்டு பின்னி பின்னி காட்டுறா பின்னாலே பூச்சி விட்டு கையாலே இழுக்கிறா பூ போல காலெடுத்து பூமியை அடக்கிறா துள்ளி துள்ளி சிட்டாக பறக்கிறா நிலையில கைய வச்சு நிற்கிறா நிமிரா நிலையில கைய வச்சு நிற்கிறா நிமிரா நிறுத்தி மூச்சு விட்டு நெஞ்சை தாலாட்டுரா நெஞ்சை தாலாட்டுரா ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு சிரிக்கிறார் சிரிக்கிறார் சிரிக்கிறேத்திலே போலம் போட்டு கம்பி போட்டன்னலிலே கண்ணத்தை கேட்கிறார் காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறா கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை கேட்கிறார் கண்களை மூடி மூடி காலை கொஞ்சம் காட்டுறா கரந்த பாலை நான் கொடுத்தா கையை தொட்டு வாங்குறா கையை தொட்ட வாங்குிறா கைவிர பட்டரிலே பால் சொம்பு பொதுங்குது கையை இழுத்துக்கிட்டு பாலோடு ஒதுங்குது ஒன்ன போல எண்ணி எண்ணி எங்கிட்ட மயங்குது ஒன்ன போல எண்ணி எண்ணி எங்கிட்ட மயங்குது முகம் பார்த்ததும் தான் உண்மை எல்லாம் விளங்குது ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணிக்கிறாட்ட கழித்துக்கிட்டு மெதுவா சிரிக்கிறார் சிரிக்கிறா சிரிக்கிறார் சிரிக்கிறா சிரிக்கிறா அந்த காலத்திலே எம்ஜிஆர் ரசிகர்கள் சிவாஜி ரசிகர்கள் என்று ரசிகர்கள் ரசிகத்தன்மையின் அடிப்படையிலே பிரிந்திருந்தாலும் அவர்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமையாக அவர்களை இணைக்கின்ற பாலமாக டி எம் சவுந்தரராஜன் வெள்ளி செம்மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் கே மகாதேவன் கவியர் சர் கண்ணதாசன் கவிஞர் வாலி இப்படியான கலைஞர்களுடைய படைப்புகள் இருந்தன நடிப்பு துறை சார்பாக இவர்கள் ரசிகர்கள் பிரிந்திருந்தாலும் இசை என்று வருகின்ற போது ஒன்றுபட்டார்கள் எம்ஜிஆர் பாடலை சிவாஜி ரசிகர்கள் ரசிப்பதும் சிவாஜி பாடலை எம்ஜிஆர் ரசிகர்கள் ரசிப்பதும் ஒரு பொதுவான அம்சமாக இருந்தது சிவாஜி ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்த்த சில எம்ஜிஆர் படங்களை பற்றியும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்த்த சில சிவாஜி படங்களை பற்றியும் அந்த படங்களில் இடம்பெற்ற பாடல்களை பற்றியும் பேசிக்கொண்டிருக்கின்றோம் எம்ஜிஆர் ரசிகர்கள் விரும்பி பார்த்த ஒரு முக்கியமான படம் எழுபதுகளினுடைய நடுப்பகுதியில் என்று சொல்லலாம் எங்கள் தங்க சிலர் பகிரங்கமாகவே பல தடவை பார்த்தார்கள் பார்த்து சொன்னார்கள் நல்ல படம் என்று சொல்லி சிலர் ரகசியமாக பார்த்தார்கள் இந்த ரகசியங்கள் ரெண்டு பக்கத்திலும் இருக்கும் எம்ஜிஆர் ரசிகர்கள் ரசிகர்களில சிலர் ரகசியமாக சிவாஜி படத்தை பார்த்து ரசிப்பதும் சிவாஜி ரச மறந்து ரசிப்பார்கள் குற்றங்குறை வெளியே வந்துதான் சொல்லுவார்கள் படம் ஓடிக்கொண்டிருக்கின்ற போது இவர் சிவாஜி ரசிகராக இருந்தாலும் அந்த எம்ஜிஆருடைய கதாபாத்திரத்தோடு அப்படியே ஒன்றி போய்விடுவார் அதே போல எம்ஜிஆர் ரசிகராக இருந்தாலும் சிவாஜி கதாபாத்திரத்தோடு ஒன்று போய்விடுவார்கள் வெளியே வந்துதான் அந்த சண்டைகள் அதெல்லாம் வந்து அந்த இளம் வயசில் அந்த வயசுலேயே அது எல்லாம் இருக்கும் இருக்க வேண்டும் எம்ஜிஆர் ரசிகர்கள் அதிகம் விரும்பி பார்த்த படங்களில் நடிகர் திலகத்தின் படங்களில் எங்கள் தங்க ராஜா முக்கியமான படம் என்று சொன்னேன் இந்த திரைப்படத்துக்கு அந்த காலத்திலே மதுரக்குரல் மன்னர் கே அவர்கள் கொடுத்த அந்த வானொலி விளம்பரம் இருக்கின்றதே அருமை அதை மறக்க முடியாது அவர் அந்த படத்தையே அந்த படத்தினுடைய தலைப்பையே ஒரு கவிதை மாதிரி சொல்லுவார் இந்த எங்கள் தங்க ராஜா மூன்றே மூன்று வார்த்தை தான் ஆரம்பிப்பார் அவசரமாக ஒரு குளைவு காட்டுவார் மீண்டும் ஒரு குதூகலம் காட்டுவார் அந்த மூன்று வார்த்தைகள் அந்த மூன்று வார்த்தைகளையும் கே எஸ் ராஜா அவர்கள் தமக்கே உரிய ஸ்டைலாக வேகமாக சொல்லுவார் வேகமாக சொல்லிக் கொண்டு வருகின்ற போது எ என்று ஒரு கம்பீரம் தங்க என்ற இடத்துக்கு வருகின்ற போது அவசரமாக ஒரு குளைவு அதற்கு பிறகு ராஜா என்று மீண்டும் ஒரு கம்பீரம் கலந்த குதூகலம் கல்யாணத்தை சொல்லவா அடியு அடி என்னடி கண்ணு காணம் இன்று கை கொடுத்ததல்லவா மோ மன்மதக்கலை அள்ளி பார்க்க வேண்டும் உன் முல்லை கூவிதழ் மெல்ல என்னிடம் முத்தம் சிந்த வேண்டும் கல்யாண ஆசை வந்த காரணத்தை சொல்லவா அடி என் நடி கண்டு காலமின்று கை கொடுத்ததல்லவா கைவண்ணம் இல்லையோ இருக்கு இது போது பழக்கம் பாருங்கள் அச்சம் கொஞ்ச வீடுக்கு வா தொடர்ந்து போகவா சொல்ல வேண்டும் யாரை கல்யாண ஆசை அந்த காரணத்தை சொல்லவா அடி என் நடி கண்டு காலமின்று கை கொடுத்ததல்லவா அவர்களுடைய திரைப்படங்களை பார்த்தால் இந்த சண்டை காட்சிகளில் அதாவது காதல் பாடல் காட்சிகளில் அல்லது தத்துவ பாடல்களில் மட்டுமல்லாமல் சண்டை காட்சிகளில் கூட சிரித்துக்கொண்டே சண்டை போடுவார் அது அவருடைய இயல்பு அதே போல அவர் சொல்லுவார் டிஎன்எஸ் அவர்களிடம் சொல்லுவாராம் எனக்காக நீங்கள் சந்தோஷமான பாடல்களை பாடுகின்ற போது அல்லது காதல் பாடல்களை பாடுகின்ற போது நீங்களும் சிரித்துக் கொண்டே பாட வேண்டும் என்று மாறுவதாமல்ன்னகைத்தபடிய சிரித்துடுவாராம் अवर्कल, பெண்ணே உது மிச்சா போச்சு புகையில விரிச்சா போச்சு பெண்ணே உனக்கு நகாச்சு நெருப்பா கொதிக்குது மூச்சு நெருப்பா கொதிக்குது மூச்சு நேரத்துக்கு ஆயிரம் பேச்சு உன் கோபத்தில் எனக்கு என்ன ஆச்சு நேரத்துக்கு ஆயிரம் பே கோபத்தில் எனக்கு என்ன ஆட்சி கூடை பந்தாட்டம் பொங்கல் தள்ளாடும் மே நாட்டு நாகரீகம் மூடும் முந்தானை ஊர் செல்லும் போராட்டம் என்ன கோலம் கூடை பந்தாட்டம் கூடல் தள்ளாடும் மே நாட்டு நாகரீகம் கூடும் முஞ்சானை ஊர் போலும் செல்லும் போராட்டம் என்ன தோரம் பெண்ணை பெண்ணாக பார்க்க வேண்டும் பெண்ணை பெண்ணாக பார்க்க வேண்டும் சேலை நான் தரவெட்டை கோழியை காவல் காக்கு fe val well, nan varav ye objection pombal sircha pochi podaila vircha pochi pinne unaken aachi nerpa todikidu muti